அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நற்றின ஒரு விதை நிகழ்ச்சியின் பதிவிற்காக விருதுநகரில் இருந்து சாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஜப்பானில் உள்ள கோஷிமா தீவில் மணலில் புரட்டப்பட்ட சர்க்கரைவள்ளி கிழங்குகள் குரங்குகளுக்கு தரப்பட்டன கிழங்கின் சுவை பிடித்திருந்தது மணலையும் தின்று முகம் சுழித்தன குரங்குகள் சில நாட்களுக்கு பிறகு பதினெட்டு மாதமே ஆன இமோ என்னும் குட்டி குரங்கு அருகிலிருந்த ஏரியில் கிழங்கை கழுவி சாப்பிடும் வழியை கண்டுபிடித்தது தன் தாய்க்கும் அதை கற்றுக் கொடுத்தது கூட விளையாடிய குட்டி குரங்குகள் இதனை பழகிக்கொண்டு தங்களது தாய்க்குரங்குகளுக்கும் கற்றுத்தந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி வரையிலான காலகட்டத்தில் கோஷிமாவில் அத்தனை குரங்குகளும் கிழங்குகளை கழுவி சாப்பிட பழகின வயதில் இளையவர்களாக இருந்தாலும் அவர்களிடமிருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள குரங்குகளே தயங்குவதில்லை மனிதர்கள் தயங்கலாமா